நேர்களை நீங்க கேட்க போறது யூனிசெஃப் மற்றும் சமுதாய வானொலி கூட்டமைப்பு புதுடெல்லி வழங்குற இளம் வீரர்களே கொரோனா விழிப்புணர்வு தொடர் நிகழ்ச்சி கோவிட் பத்தொன்பது கொரோனா விழிப்புணர்வுக்காக நம்ம நாட்டோட பல்வேறு மொழிகள்ல சமுதாய வானொலி நிகழ்ச்சிகளை செஞ்சுட்டு கொரோனா சம்பந்தமா விழிப்புணர்வு வானொலி கேக்கிற இருக்கிற மக்க மத்தவங்களுக்கு எடுத்து சொல்வாங்கன்ற நம்பிக்கையில இந்த நிகழ்ச்சிய வழங்குறோம் எப்படி இருந்தாலும் விழிப்புணர்வு உண்டாக்கியே ஆகணும் கேக்குற நீங்க இத செய்வீங்க தானே செய்யற இந்த நிகழ்ச்சிக்கு எத்தனை ஒத்துழைக்கிறாங்க தெரியுமா இந்திய அரசோட கல்வி அமைச்சகம் இளைஞர் நலத்துறை சுகாதார குடும்ப மற்றும் யூனிசெப் சமுதாய வானொலி கூட்டமைப்பு இவங்களோட இன்னும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட நிறுவன அமைப்புகள் ஒத்துழைப்போட இந்த நிகழ்ச்சி படைக்கப்படுது கேட்க நீங்க மற்றவங்களுக்கும் சொல்லுங்க இனிய வணக்கம் இணைவம் இளம் வீரர்களை நிகழ்ச்சியில உங்களை சந்தோஷம் விக்னேஷ் நம்ம போன முதல் அலை வரும் பொழுதே வந்துட்டு யூனிசெஃப் அப்புறமா சியாரி ரெண்டு பேரும் சேர்ந்து ஷியாமலா வாணியோட மக்களுக்கான விழிப்புணர்வு தொடர் பண்ணியிருந்தோம் இப்போ இரண்டாவது அலை கிட்டத்தட்ட குறைகிற மாதிரி வந்துருச்சு மூன்றாவது அலை வராம இருக்கிறதுக்கும் இரண்டாவது அளவுல இருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கும் நிறைய விஷயங்களை வந்து நம்ம கொடுக்க போறோம் இந்த வருஷமும் சிறப்பு விழிப்புணர்வு தொடர்ல வந்து நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி இணையவும் இளைஞர்களேன்னு சொல்லி இருக்கிறீங்க அப்பா அம்மாக்கள் மூத்தவங்க எடுத்து சொல்ல முடியும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இளைஞர்கள் விழிப்புணர்வு இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம வந்து குறிப்பா இளைஞர்களை பாக்குறோம் இளைஞர்கள் எஸ் பத்தி நம்ம பேச போறோம் பொதுவா இளைஞர்கள்ட்டு வந்து கொரோனா டைம்ல எஸ் எம் எஸ் அப்படின்னு ஞாபகத்துக்கு வரக்கூடிய விஷயம் என்ன ஒருத்தர் கொலை வந்து சோப்பு பயன்படுத்தும் வெளியே போயிட்டு வந்த உடனே வந்து சோப்பு போட்டு கழுவுவோம் அவ்ளதான் இப்ப உண்மையை சொல்லணும் போயிட்டு வந்தா கை கழுவு சாப்பிடுறதுக்கு முன்னாடி நார்மலா வந்து சும்மாதான் கையை கழுவிட்டு நம்ம வந்து சாப்பிடறோம் பொதுவாக சோப்பு வந்து இந்த கொரோனா டைம்ல எப்ப எல்லாம் அப்படின்றதையும் வந்து சொல்லி இருக்காங்க வெளியில போயிட்டு வந்த உடனே வீட்டுக்குள்ள நுழையறதுக்கு முன்னாடி கையை நல்லா சோப்பு போட்டு கழுவனும் அப்புறமா நம்ம வீட்டுக்குள்ள இருந்தாலும் சரி வெளியில இருந்தாலும் சரி வீட்டுக்குள்ள இருக்கிறப்போ நம்மளுக்கு இருமலோ தும்மலோ வருது நம்ம கைய பொத்திட்டுதான் தும்புவோம் இருமுவோம் அந்த டைம்ல அதற்கு அப்புறமா கைய நல்லா சோப்பை போட்டு கழுவணும் அப்புறமா வந்துட்டு நம்ம சாப்பிடுறதுக்கு முன்னாடி வீட்டுல பெண்கள் இருந்தாலும் சரி ஆண்களும் நிறைய வீடுகளை சமைக்கிறாங்க நீங்க சமைக்கிறீங்கன்னு தெரியும் அதனால சமைக்கிறதுக்கு முன்னாடி கையை நல்லா சோப்பு போட்டு கழுவிட்டு அதுக்கப்புறமா சமையல தொடங்குங்களுக்கு சமைக்கிறதுக்கு முன்னாடி கைகளை நல்லா கழுவிருங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா வழக்கமா கைகளை கழுகுனதுக்கு அப்புறமா சோப்பு போட்டு கழுவிடுங்க அப்புறமா கழிவறைக்கு போயிட்டு வரும்போது வந்து கையை நல்லா சோப்பு போட்டு கழுவிடுங்க நம்ம வீட்டுல இருக்கிற நேரத்துல செய்ய வேண்டியது வெளியில போயிருப்போம் இதெல்லாம் கடந்துதான் இந்த கொரோனா வைரஸ் வந்து இன்னொருத்தவங்களுக்கு பரவுது அதை தடுக்கிறதுக்கு ஒரு கவசம் வீடுகள்ல தயாரிக்கப்படக்கூடிய நல்லது அப்படின்னு சொல்லிருக்காங்க தொடர்ந்து பேசலாம மனிதன் செயலில் வந்தது மனதில் வைத்தால் நல்லது மனிதன் செயலில் வந்தது மனதில் வைத்தால் நல்லது மனதில் வைத்தால் நல்லது பாயையும் கையை அடக்கினா வராது நம்மிடம் கொரோனா பாயையும் கையை அடக்கினா வராது நம்மிடம் உலகமே இன்று தவிக்குது உள்ளத்தில் போராடி துடிக்குது உள்ள جماعه இன்று தவிக்குதே உள்ளத்தில் போராடி துடிக்குதே கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் கைக்கு ஏ வந்து அடங்குதே கையை சுத்தம் பண்ணி விட்டு கவனமாய் வீட்டிலிருந்து கொண்டால் கையை சுத்தம் பண்ணி விட்டு கவனமாய் வீட்டிலிருந்து கொண்டால் ஆபத்து நம்மை விட்டுவிடும் ஆடிய வைரஸ் போடிவிடும் ஆபத்து நம்மை விட்டுவிடும் ஆடிய வைரஸ் போடிவிடும் பாயே गैयाय अडकिना भराज नम्मीड कोरोना बाययय गैयाय अडकिना भराज नम्मीड कोरोना சும் பேச்சில் பறவுதே பேசிய எச்சில் தெறிக்குதே வீசிய காற்றில் வளருதே இனium அங்கே தொடருதே முகமுடிய நிவது முக்கியம் மூன்றடி தூரம் நிச்சயம் முகமுடிய நிவது முக்கியம் மூன்றடி தூரம் நிச்சயம் தனி நின்று தனித்திருந்தால் தாக்கும் நோயும் அழிந்துவிடும் தனி நின்று தனித்திருந்தால் நம்மை தாக்கும் நோயும் அழிந்துவிடும் வாணி தொண்ணூறு புள்ளி நாலு சமுதாய பண்பலையில யூனிசெஃப் மற்றும் சமுதாய வானொலிகள் கூட்டமைப்பு புதுதில்லி இணைந்து வழங்கும் இணையும் இளம் வீரர்களை கொரோனா விழிப்புணர்வு தொடர் கேட்டு மாஸ்க்கு அந்த காது பகுதி இருக்கு இல்லையா அதை பிடிச்சுதான் அணியனும் மாஸ்கோட முன்புறத்தையோ உள்புறத்தையோ வந்து தொடக்கூடாது அதே போல வெளியே போயிட்டோம் அப்படின்னா நிறைய பேர் என்ன பண்ண பேசிக்கிட்டு இருக்கும் போது மாஸ்கிறாங்க அப்பதான் நம்ம மாஸ்கை போட்டுக்கணும் அப்ப பேசி மோ மாஸ்க் இறக்கும்போது எப்படி இறக்குறாங்க அப்படினா முன்பக்கத்தை தொட்டு அப்படியே இருக்கிறாங்க முதல்ல தாஸ்ல போதும் பகுதி ஈரமாக பயன்படுத்த முடியும் குழந்தைகள் அதையும் அத பத்திக் என் மாஸ்க ஒருத்தவங்க பயன்படுத்ததை பயன்படுத்தக்கூடாதுன்னு மூணு பேருக்கும் குறைஞ்சது வந்து ஒரு அஞ்சு மாஸ்க்காவது வாங்கி வச்சுக்கிறது நல்லது பத்து ரூபாய் மாஸ்கே வந்து வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது அதே போல வெளியே போறாங்க டபுள் மாஸ்க் அணிய போறாங்க ஒரு சிங்கிள் மாஸ்க்கு வந்து துணி மாஸ்காகவும் ஒரு மாஸ்க்கு வந்து சர்ஜிக்கல் மாஸ்காகவும் பயன்படுத்தலாம் இல்ல ரெண்டு மாஸ்க்குமே சர்ஜிக்கல் மாஸ்காகவும் ஒருத்தவங்க பயன்படுத்தினதை இன்னொருத்தவங்க பயன்படுத்துறது அப்படின்றது மாஸ்க பொறுத்த மட்டும் சரியான விதம் கிடையாது அது என்னதான் துவச்சு இருந்தாலுமே அப்படி நீங்க பயன்படுத்தக்கூடாது உங்களுக்குன்னு இருக்க மாஸ்கை நீங்க தான் பயன்படுத்தணும் அடுத்தது விக்னேஷ் நம்ம இளைஞர்களை கவர் பண்றோம் டிஸ்டன்சிங் அவங்களுக்கு சொல்ல வேண்டியது இருக்குது கொஞ்சம் ரிலே பைக் கிளம்பிடுறாங்க அவங்களுக்கு ஆனா வெளியே போக முடியலையே அப்படின்னு திடீர்ந்து லாக்டவுன் எல்லாம் வந்து ரிலீஸ் பண்ணியாச்சு அப்படின்னு எல்லாரும் சந்தோஷமா நான் கூட பார்த்தேன் எல்லாருமே நம்ம ஊர் பக்கத்தில் எடுத்துட்டு அவ்வளவு ஜாலியாக ரைட் போறாங்க அதெல்லாம் ஒரு நல்ல விஷயம் தான் புத்துணர்வா வைக்கிறதுக்கெல்லாம் நல்ல விஷயம் தான் அதே நேரத்தில் நம்ம கண்டிப்பா கடைபிடிக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கோம் ஒரு மீட்டர் இடைவெளி விட்டு வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் எங்கேயாவது நண்பர்களோட போய் போனாலே வந்து ஒரு கடைக்கு போவோம் அந்த கடையில கூட்டமாக இருக்கு அப்படின்னாலும் ஜாலியா வந்து போயிட்டு ஜாலியா வரும் இதே பெற்றோர்கள் இருந்தாங்கன்னா அவங்க வந்து கண்டிப்பாங்க கடைபிடிக்கணும் ஒரு சீட்டு இடைவெளி விட்டு உட்காருங்க போறதுக்கு பஸ்ல போகணும் அப்படின்றது கட்டணம் யமா இருக்குது இருந்தாலும் அவங்களுடைய வேலை நேரத்தை கனெக்ட் பண்ணி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே கிளம்பி வந்து ஃப்ரீயா இருக்கிற பஸ்ஸ பாத்து ஏறி போறது அவங்களுக்கும் நல்லது வீட்டுல இருக்கவங்களுக்கும் நல்லது அண்ட் அடுத்ததா அரசாங்கம் வந்து தடுப்பூசியை வந்து அறிமுகப்படுத்தி எல்லா மக்களுக்கும் இலவசமா போட்டுட்டு இருக்காங்க நீங்க தடுப்பூசி எல்லாம் போட்டாச்சு விக்னேஷ் கண்டிப்பா அதெல்லாம் இன்னுமா போடாமல் இருக்கும் அதுதான நம்ம போட்டாச்சு நிறைய பேர் போட்டிருப்பாங்க எல்லாருமே தடுப்பூசி போடுறதுக்கு ஆர்வமா போறாங்க பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட இளைஞர்கள் நிறைய பேர் வந்து ரொம்ப ஆர்வமா போனாங்க அப்படின்னு சொல்லி செய்தித்தாள்கள் எல்லாம் படிக்கும் போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அதனாலதான் கரெக்டான ஒரு தலைப்பை இந்த நேரத்தில் நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னே சொல்லலாம் இணைவோம் இளம் வீரர்களே அப்படின்னு சொல்லிட்டு ஆமா நீங்களும் வந்து தடுப்பூசி போ வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் அழுத்தங்கள் பொருளாதார ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன பண்ணும் குழந்தைகள் பெரியவங்க பாதுகாத்துக்கணும் और एपिसोड एपिशोड लियम கொரோனா காலத்துல சத்தான உணவுகளை சாப்பிடுறதன் மூலமா நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கலாம் புரத அதிகம் இருக்கக்கூடிய உணவுகளை தேர்ந்தெடுத்து சாப்பிடணும் அசைவ உணவுகள்ல மீன் முட்டையின் வெள்ளக்கரு கோழி ஆட்டு இறைச்சியில புரத சத்து இருக்குது சைவ உணவுல பால் பருப்பு வகைகள் காலான்லையும் புரதம் இருக்குது வேர்க்கடலை முந்திரி பாதாம்னு கொட்டை வகைகள்லையும் கடலை எண்ணெய் நல்லெண்ணுமே நல்ல கொழுப்பு இருக்குது இத பயன்படுத்துறதால நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்குது உடற்பயிற்சியும் செஞ்சிட்டு வந்தோம்னா நாம எப்பவுமே நலமா வாழலாம் மக்கள் நலனில் அக்கறையுடன் உங்கள் ஷியாமலா வாணி தொண்ணூறு புள்ளி நான்கு சமுதாய பண்பலை கொரோனா வராமல் எப்படி தடுக்கிறது நம்மளை எப்படி பாதுகாக்கிறதுன்னு டாக்டர் பரத்கிருஷ்ணன் பேசினதை நீங்கள் இனி கேட்க போகிறீங்க ஷியாமலா வாணி தொண்ணூறு புள்ளி நாலு சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கம் என் பேர் டாக்டர் பரத்கிருஷ்ணன் மேலூர் தாலுக்கா டாக்டர் ராவ் சர்வீஸ் ஹாஸ்பிட்டலில் மெடிக்கல் டைரக்டராக இருக்கேன் கோவிட் பத்தொம்பது பற்றி பேச வந்திருக்கேன் நான் இன்னைக்கு கோவிட் பத்தொம்போது அப்படின்னா என்ன ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல சைனாவில் உலகமெல்லாம் பரவிக்கிட்டு வர்ற ஒரு வைரஸ் கிருமி அதுதான் கோவிட் பத்தொம்பது இந்த கோவிட் பத்தொன்போத பற்றி நம்மலாம் ஏன் பயப்படுறோம் இந்த கோவிட் பத்தொன்போதை வந்து பரவுறதை தடுக்கிறது எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது எப்படி பரவுது அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் கோவிட் பத்தொம்போதால பாதிக்கப்பட்ட நபர் இரும்பும் போதோ அவங்களோட மூச்சில் இருக்கிற துளிகள் மூலமாக வந்து இந்த கோவிட் பத்தொம்போது வெளியேறுது அப்படி வெளியேறின கிருமி இரண்டு மீட்டர் பகுதிகளில் இருக்கிற ஜனங்கள் மேலே இந்த கிருமி அண்டேருது ஒரு தடவை கிருமி வந்து இந்த ஜனங்கள் மேலே அண்டிருச்சு அப்படின்னா மூக்கு வழியாகவோ வாய் வழியாவோ உடம்புக்குள்ளே போய் இந்த வியாதியை உண்டாக்கும் அப்படி அந்த இரண்டு மீட்டர் இடைவெளியில் வந்து யார் மனிதர்கள் இல்லை அப்படின்னா கோவிட் பத்தொம்பதால பாதிக்கப்பட்ட நபர் அவங்க தொற்று இருக்கிற வந்து இந்த வைரஸ் கிருமி ஆறு மணி நேரத்துலேருந்து பன்னெண்டு மணி நேரம் வரைக்கும் உயிரோடு இருக்கலாம் அந்த பொருட்களை வந்து நம்ம தொடரும்போது நம்ம கையில் வந்து இந்த கிருமிகள் அண்டிடும் நம்ம கையை நம்ம முகத்து பகுதியில் கொண்டு போகும்போது நம்ம கண் மூலமாகவோ இல்லை மூக்கு வழியாவோ வாய் வழியாவோ இந்த கிருமி நம்ம உடம்புக்குள்ளே புகுந்து நோயை உண்டாக்கலாம் அடுத்து இந்த கோவிட் பத்தம்போது தவிர்க்கிறது எப்படி அப்படின்றத நம்ம பார்ப்போம் வெளியில போகும்போது வந்து சமூக இடைவெளி விட்டு நம்ம மற்றவங்களோட பழகணும் குறைஞ்சது ரெண்டு மீட்டர் இடைவெளியில வந்து நம்ம அடுத்தவங்களோட பழகணும் வெளியில் போகும்போது முக்கியமான விஷயங்கள் எப்படி அப்படின்னா முதல்ல நமக்கு உடம்புல வந்து கிருமி அன்று நம்ம கைகளில் தான் ஏன்னா மற்ற பொருட்களெலாம் தொடுறது நம்ம கையால் தான் தொடரும் நம்ம க்ளவ்ஸ் போடுறதுனால இந்த கிருமியை வந்து நம்ம வந்து உடம்புல அண்டாது அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது நம்ம கிளவுஸ் போட்ட கையால் நம்ம எதையாவது தொட்டு அதுக்கப்புறம் நம்ம முகத்தை நம்ம தொட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அதன் மூலமாக வந்து நம் கிருமிகள் நம்ம உடம்புக்கு வர்றதுக்கு வாய்ப்பு அதனால கிளவுஸ் போடுறது முக்கியமல்ல இப்போ கை கழுவும் போது குறைந்தபட்சம் கையில் கிருமி நாசினி நொடிகள் வந்து இருக்கணும் இதனுடைய அடிப்படை என்ன அப்படின்னா வந்து அந்த கிருமி வந்து கிருமி நாசினியோட இருபது செகண்ட் இருந்தால் கண்டிப்பாக அந்த கிருமிகள் வந்து கொல்லப்படும் அதுவும் இல்லாமல் இருபது செகண்ட் நம்ம கை கழுவும் போது நம்ம கவனம் செலுத்த வேண்டிய இடங்கள் மணுக்கட்டு கை விரல் எடை அதுக்கப்புறம் நகங்கள் இது வந்து பெரும்பாலும் நம்ம வந்து கவனம் செலுத்த மாட்டோம் இந்த இடங்கள்லாம் நல்லா கவனம் செலுத்தி கையை தேய்ச்சி கழுவணும் வெளியே போகும்போது மாஸ்க் அணியணும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம வீட்டிலே செஞ்ச காட்டன் துணி மாஸ்க் இதை நம்ம காட்டன் துணியில செஞ்சதா இருக்கணும் பாலிஸ்டர் துணி இல்ல பட்டு இல்ல ஜரி வச்ச துணியில செஞ்சதா இருக்கக்கூடாது அரசாங்கம் ரெக்கமெண்ட் பண்றது வந்து வீட்டை விட்டு வெளியில போகும் போது காட்டனில் செஞ்ச மாஸ்க்கை வந்து போட்டுக்கிட்டு போகணும் அப்படின்றது அரசாங்கம் ரெக்கமெண்ட் பண்ணுது இப்போ இந்த மாஸ்கை வந்து ஒரு தடவை வெளியில் போயிட்டு வீட்டுக்கு வந்தால் கண்டிப்பாக அதை வந்து கிருமி நாசினியால் வாஷ் பண்ணி காய வச்சு அதுக்கப்புறம் தான் திரும்ப யூஸ் பண்ணணும் ஐந்தடுக்கு சர்ஜிக்கல் மாஸ்க் இதை யார் பயன்படுத்தணும் இருமல் சளி இருந்தால் டாக்டர் ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஐந்தடுக்கு சர்ஜிக்கல் மாஸ்க் போடுறது நல்லது வீட்டில் யாருக்காவது இருமல் சளி இருந்தால் அவங்களை பராமரிக்கிறவங்க கண்டிப்பாக ஐந்தடுக்கு சர்ஜிக்கல் மாஸ்க் போட்டுக்கணும் இந்த 5 அடுக்கு சர்ஜிக்கல் மாஸ்க் அப்படின்றது எல்லா மெடிக்கல் ஷாப்லையும் 5 அடுக்கு சர்ஜிக்கல் மாஸ்க் அப்படின்றது ஒரு தடவை யூஸ் பண்ணால் குப்பை தொட்டியில தான் போடணும் பன்னெண்டு மணி நேரத்துக்கு மேல ஒரே மாஸ்கை வந்து உபயோகிக்கூடாது அடுத்தது அட்வான்ஸ்ட் என்ஸ்க் அட்வான்ஸ்ட் என்ன இருக்கிற நோயாளிகளை பராமரிக்கிற செவிலியர்கள் சுகாதார பணியாளர்கள் மருத்துவர்கள் என் மாஸ்க் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பரிந்துரை பண்ணிருக்கு மாஸ்க பொறுத்தளவு அந்த ஃபில்டர் சைஸ் வந்து மாறும் ஒவ்வொரு ஃபில்டர் சைஸுக்கும் ஒரு ஒரு கோடு இருக்கும் அந்த கோடு வந்து என் நைன்டி ஃபைவ் அப்படின்னா உள்ளதுலேயே சின்ன ஃபில்டர் சைஸ் இருக்கிற மாஸ்க்கு தான் என் நைன்டி ஃபைவ் சின்ன கிருமியாக இருந்தாலும் இந்த என் நைன்டி வந்து தடுக்கும் வீட்டை விட்டு வெளியில் போய் பொருட்களை வாங்கிட்டு வர்றதுனாலே இப்போ ஒரு பெரிய போருக்கு போய்ட்டு வர்ற மாதிரி ஒரு பயம் இருக்கு எல்லாருக்குமே நம்மளை எப்படி பாதுகாப்பாக வச்சிருக்கணும் அப்படின்றத இப்போ சொல்லிடுறேன் வீட்டை விட்டு வெளியில் போகும்போது கண்டிப்பாக கையில் வந்து ஹேண்ட் சானிடைசர் அல்லது கிருமி நாசினியை எடுத்துகிட்டு சுத்தமான காட்டன் துணி மாஸ்கை போட்டிருக்கணும் வீட்டை விட்டு வெளியில் போனதுக்கு அப்புறம் கண்டிப்பாக இரண்டு மீட்டர் சமூக இடைவெளியை விட்டுட்டு நம்ம மற்றவங்கள்ட்ட பழகணும் ஹலோ சொல்லும் போது கை குழுக்க கூடாது நம்ம தமிழ்நாடு பாரம்பரியப்படி வணக்கம் தான் சொல்லணும் ஒரு கடைக்குள்ள போயிட்டு ஏதாவது கண்டிப்பா தொட்டதுக்கு அப்புறம் கையில கிருமி போட்டுக்கணும் அந்த பொருட்களை வெளியில வச்சிட்டு காலணியையும் வெளியில வச்சுட்டு சோப் போட்டு கை கழுவிறணும் பொருட்களை வீட்டுக்குள்ள வரும்போது அந்த பொருட்களை கிருமி தொடக்கணும் நம்ம வீட்டிலயே இந்த மாதிரி கிருமி வந்து எப்படி தயாரிக்கிறதுன்றது சொல்லிடுறேன் ஒரு பதினஞ்சு கிராம் பிளீச்சிங் பவுடர் அத வந்து ஒரு லிட்டர் தண்ணில வந்து நம்ம கலந்தோம்னா அது வந்து ஒரு தரமான கிருமி நாசினி இப்ப இந்த தண்ணில வந்து ஒரு சுத்தமான துணியை முக்கி நல்லா புளிஞ்சு அந்த துணியை வச்சு வீட்டுக்குள்ள கொண்டு வர்ற பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து நம்ம தொடச்சிட்டோம் அப்படின்னா அந்த பொருட்கள் எல்லாமே வந்து சுத்தமாயிடும் காய்கறி பழங்களையுமே வந்து இதே மாதிரி நம்ம சுத்தப்படுத்தலாம் ஆனா காய்கறி பழங்களை இந்த மாதிரி சுத்தப்படுத்தினா அதை வந்து சமைக்கிறதுக்கு முன்னாடியோ இல்ல சாப்பிடுறதுக்கு முன்னாடியோ வீட்டுக்கு உள்ள இருக்கிற சுத்தமான தண்ணியை வச்சு ஒரு தடவை கழுவிடலாம் உடம்புல இருக்கிற எதிர்ப்பு சக்தியை வந்து நம்ம அதிகரிக்கணும் அப்படின்னா உடம்பையும் மனசையும் ஆரோக்கியமா வச்சுக்கணும் உடம்பு ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு வீட்டிலயே சமைச்ச சத்தான உணவு ஒரு நாளைக்கு அரை மணி நேரம் உடற்பயிற்சி மேற்கொள்ளலாம் மனசு ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு இருபது நிமிஷம் இல்லை அரை மணி நேரம் தியானம் செய்யலாம் அது இல்லாம ஜிங்க் மற்றும் விட்டமின் சி கொண்ட சத்து மாத்திரைகள் மருத்துவரின் பரிந்துரைப்படி நம்ம எடுத்துக்கலாம் நம்ம வீட்டில் பெரிய குடும்பமா இருந்தா அதுல சுலபமாக பாதிக்கப்படக்கூடிய நபர்கள் ஒரு சில பேர் இருப்பாங்க அவங்கெல்லாம் யாருன்னு தெரிஞ்சுக்கணும் அறுபத்தஞ்சு வயசுக்கு மேற்பட்டவங்க பத்து வயசுக்கு உட்பட்ட குழந்தைகள் அப்படி இல்லை அப்படின்னா இருதயம் நுரையீரல் கல்லீரல் இல்லை சிறுநீரகம் நோய் கொண்டவங்க இவங்களையெல்லாம் கோவிட் பற்றும்போது சுலபமாக தாக்கிடணும் இவங்களை பாதுகாப்பாக வச்சிருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இவங்களை வந்து வீட்டுக்குள்ளேயே வச்சிருக்கணும் அப்படியே வீட்டை விட்டு வெளியில் போக வேண்டிய கட்டாயம் இருந்தால் அடிக்கடி கை கழுவுதல் காட்டன் மாஸ்க் சமூக இடைவெளி இதெல்லாம் வந்து நம்ம பின்பற்றணும் மருத்துவ சிகிச்சை தேவைப்படும் அப்படின்ற பட்சத்தில் மருத்துவரை வந்து ஆன்லைன் கன்சல்டேஷன் மூலமா மருத்துவரின் ஆலோசனைய பெற்றுக்கொள்ளலாம் சர்க்கரை வியாதி ரத்த அழுத்தம் இருக்கிறவங்க ஆன்லைன் மூலமா மருத்துவரோட ஆலோசனைய பெற்றுக்கலாம் தேவைப்பட்டால் தகுந்த பாதுகாப்போடு மருத்துவமனைக்கு செல்லலாம் பருவநிலை மாறும் போது வர்ற சளி காய்ச்சல் ஒரு அறிகுறி தான் வந்து கொரோனாவுக்கும் ஆரம்பத்தில் இருக்கும் அதனால் நமக்கு வர்ற எல்லா சளி காய்ச்சலுமே வந்து கொரோனா காய்ச்சல் அப்படின்னு நம்ம நினச்சி நம்ம வந்து பயந்துக்கிட்டு இருக்கோம் அப்படி நம்ம பயப்பட தேவையில்லை ஒரு மனிதருக்கு சளி காய்ச்சல் இல்லை இருமல் இருந்துச்சு அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற மருத்துவமனைக்கு போய் அங்கே இருக்கிற டாக்டர்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் வீட்டிலேயே வந்து சுயமாக தனிமைப்படுத்துதல் வந்து ரொம்ப முக்கியம் அதாவது செல்ஃப் குவாரண்டைன் வந்து ரொம்ப முக்கியம் இது வந்து ஒரு பதினஞ்சு நாளைக்கு செய்யணும் வீட்டில் இருக்கும்போது வந்து கண்டிப்பாக ஐந்தடுக்கு சர்ஜிக்கல் மாஸ்க் போடணும் அவங்களை பராமரிக்கிற எல்லாருமே வந்து ஐந்தடுக்கு சர்ஜிக்கல் மாஸ்க் வந்து வீட்டிலேயே போட்டுக்கணும் நோயாளி உபயோகிக்கிற பொருட்கள் எதுவுமே வந்து மற்றவங்க வந்து உபயோகிக்கக்கூடாது அப்படியே உபயோகிக்கக்கூடிய கட்டாயம் வந்திருந்தால் அதை வந்து கிருமி சுத்தப்படுத்தி உபயோகிக்கணும் இந்த சாதாரண காய்ச்சல் இருக்கும்போதே நம்ம கொரோனாவாக இருக்குமா இல்லையா அப்படின்ற சந்தேகம் நமக்கு எப்போ வருது அப்படின்னா ஒன்று நோயாளிக்கு மூச்சு திணறல் வருது ரெண்டாவது நோயாளியோட சுயநினைவு வந்து மாறுது இப்போ சுயநினைவு மாறுது அப்படின்னா என்னன்னு சொல்லிடுறேன் ஒன்று அந்த நோயாளிக்கு வந்து பகலா இரவா அப்படின்றது தெரியாமல் இருக்கு ரெண்டாவது தன் நோயாளி வந்து தான் எங்கே இருக்கேன் நான் எதுக்காக இருக்கேன் அப்படின்றது தெரியாமல் இருக்குது மூணாவது தன் நோயாளிக்கு தன்னோட அடையாளமே தெரியாமல் இருக்கலாம் இல்லை ரொம்ப தெரிஞ்சவங்களோட அடையாளம் எப்பவும் ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்களோட அடையாளம் தெரியாமல் இருக்கலாம் இந்த மாதிரி அறிகுறிகள் இருந்தால் கண்டிப்பாக கோவிட் பத்தொம்போது இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம் இந்த மாதிரி அறிகுறிகள் இருந்தால் கோவிட் பத்தொம்போது டெஸ்ட்டுக்காக கண்டிப்பாக பக்கத்தில் இருக்கிற அரசு மருத்துவமனையை அணுகணும் இதனோட வந்து இறப்பு சதவீதம் வந்து இரண்டு தான் அதாவது நூறு பேருக்கு பாதிப்பு வந்துச்சு அப்படின்னா அதில் ரெண்டு இல்லை நாலு பேர் தான் வந்து உயிரிழப்பாங்க நம்ம வந்து தற்பாதுகாப்போடு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக கோவிட் பத்தொம்போது வராது அப்படியே வந்துவிட்டாலும் நல்ல சிகிச்சையை எடுத்துக்கிட்டா கண்டிப்பாக இந்த வியாதியிலருந்து பொழைச்சிட்டு வரலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இருங்க அனாவசியமாக கோவிட் பத்தொம்போதை பார்த்து பயப்பட தேவையில்லை கோவிட் பத்தொம்போது தொற்று இருக்கிற மனிதர்களை வந்து நம்ம எந்த பாரபட்சமும் பார்க்கக்கூடாது அவங்களுக்கு சமுதாய பொறுப்புணர்ச்சியோட நம்ம உதவி பண்ணணும் அவங்க வந்து வீட்டில் சுயமாக தனிமைப்படுத்தப்பட்டிருக்கலாம் அவங்களுக்கு வந்து தேவையான பொருட்கள் நம்ம வந்து வெளியிலிருந்து வாங்கி கொடுக்கலாம் அதே மாதிரி நமக்கு கோவிட் பத்தொம்பது வரும்போது நமக்கு இதே மாதிரி சமுதாயமும் அரசாங்கமும் உதவும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு நம்ம இருக்கலாம் கோவிட் பத்தொன்பது தொற்று வந்த மனிதர்கள் அவங்க வீட்டில் அவங்க சுயமாக தனிமைப்படுத்தப்பட்டிருக்கலாம் அவங்கள வந்து நம்ம எந்த பாரபட்சமும் பார்க்காம அவங்களுக்கு நம்ம உதவி பண்ணணும் எப்படி உதவி பண்ணலாம் அப்படின்னா மளிகை சாமானும் வாங்கி கொடுக்குறது அவங்களுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி கொடுக்குறது அல்லது மருத்துவ ரீதியாக அவங்களுக்கு மருந்துகள் வாங்கி கொடுக்குறது நம்ம உதவி பண்ணலாம் அதே மாதிரி நமக்கு கோவிட் பத்தொம்பது தொற்று வந்தால் கண்டிப்பாக சமுதாயமும் அரசாங்கமும் நமக்கு உதவி பண்ணணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை நம்ம மனசில் ஏற்படுத்தி கோவிட் பத்தொம்போது நினச்சி நாம் யாரும் பயப்பட தேவையில்லை நம்பிக்கையோடு இருந்தால் வாழ்க்கை நல்லாயிருக்கும் நன்றி வணக்கம் கொரோனா விழிப்புணர்வுக்காக உங்களை போல இருக்கிற நேயர்கள் கிட்ட நாங்க பேசணும் அப்ப அவங்க சொன்னத நீங்க இப்போ கேட்க போறீங்க சோப் சானிடைசர் வந்து யூஸ் பண்ணணும் வெளியில போயிட்டு வந்த உடனே ஹேண்ட் வாஷ் பண்ணணும் ட்வெண்ட்டி செகண்ட் ஹேண்ட் வாஷ் பண்ணணும் சானிடைசர் யூஸ் பண்ணணும் நீங்க வெளியில கடைக்கு எங்கேயாவது போயிட்டு வந்தீங்கன்னா சானிடைசர் வீட்டில இருக்கும்போது சோப் யூஸ் பண்ணிக்கோங்க மாஸ்க் வந்து நோஸும் மவுத்தும் கவர் பண்ற மாதிரி போடணும் கிளாத் டைப் மாஸ்க்னா வாஷ் பண்ணணும் ரெகுலரா டெட்டால் ஊற்றி வாஷ் பண்ணணும் சோசியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும் வெளியில போனா வீட்டுல நாலு பேர் இருந்தா எல்லாருமே போகணும்லாம் இல்ல ரொம்ப முக்கியமான காரத்துக்கு மட்டும்தான் போகணும் மத்த டைம்ல யாராவது ஒருத்தவங்க போனா கூட போகும் நீங்க கடைக்கு எங்கேயாவது வெளியில போனீங்கன்னா கூட்டத்தோட கூட்டமா இருக்கக்கூடாது முடிஞ்சளவு தனியா இருந்துதான் வாங்கணும் ஏன்னா வீட்டுலயும் சின்ன பிள்ளைங்க பெரியவங்க இருப்பாங்க அவங்களுக்கு வந்து கொரோனா வந்து வணக்கம் என்னோட பெயர் ஜெய்பிரபா நான் வந்து பிகாம் பைனல் இயர் படிக்கிறேன் இப்ப வந்து எல்லாருக்குமே தெரியும் கோவிட்ல இருக்கும் இந்த லாக்டவுன் டைம்ல வந்து எல்லாருமே வீட்டை பாதுகாப்பா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாருமே வந்து உங்களையும் நீங்க பாதுகாப்பா பாத்துக்கோங்க வெளியில எல்லாம் போயிட்டு வரப்போ உங்க கைகளை கழுவுங்க சாப்பிடுறதுக்கு முன்னாடியும் கண்டிப்பான முறையில கைகளை கழுவுங்க நீங்க வெளியில கழிவுறையை போயிட்டு வரதுக்கு முன்னாடி கைகளை வீட்டுக்கு போக வேணா பாதுகாப்பா இருங்க துணி மாஸ்க்கு அணிஞ்சிங்கன்னா சுத்தம் செஞ்சு போடுங்க உபயோகிக்காம கொஞ்ச நாளைக்குள்ளே வந்து தூர போட்டுருங்க அதே மாதிரி சர்ஜிக்கல் போடுறப்போ அதுக்கு ஒரு சில நாட்கள் இருக்கு அந்த நாட்களுக்கு அப்புறம் வெளியில இருந்து வரும்போது உங்க கண்களையோ உங்க வாய்களையோ நீங்க தொடக்கூடாது உங்களை நீங்க சானிடைசர் பண்ணிட்டே இருக்கணும் வீட்டுக்குள்ளேயே எப்பவுமே நீங்க உங்க கைகளையும் சுத்தமாக வைத்து கண்கள் அடிக்கடி தொடாதீங்க அது மூலயமா தான் நிறைய கோவிட் வருது அது கவர்மெண்ட் சொன்ன போட்டேன் போட்டுக்கோங்க பாதுகாப்பா வீட்டுல இருக்க என் பேர் ஐஸ்வர்யா நான் இறுதி ஆண்டு வணிகவியல் படிக்கிறேன் கொரோனா காலத்துல எப்படி நம்மளை கொரோனா இருந்து நம்ம பாதுகாத்துக்கறத பத்தி நான் சொல்ல போறேன் மாஸ்க் வந்து எப்பயுமே நம்ம வந்து துணி மாஸ்க் என் நைன்டி பைவ் மாஸ்க் சர்ஜிக்கல் மாஸ்க் இந்த மாதிரி மூணு இருக்கு எந்த மாஸ்க் போட்டாலும் நம்ம மூக்கையும் வாயையும் கவர் பண்ற மாதிரி நம்ம போடணும் துணி மாஸ்க்னா துவச்சு அலசி நம்ம மறுபடியும் உபயோகிச்சுக்கலாம் சர்ஜிக்கல் மாஸ்க்கு தான் டைம் வரைக்கும் சர்ஜிக்கல் மாஸ்க் வந்து மூணு மணி நேரம் தான் அணியணும் அது ஈரமாயிடுச்சுன்னா அதை உடனே நம்ம குப்பை தொட்டியில போட்டணும் என் மாஸ்க்கும் அது குறிப்பிட்ட காலகட்டம் இருக்கு அது வரைக்கும் தான் போடணும் அதை ரொம்ப காலத்துக்கு நம்ம உபயோகிக்கக்கூடாது ரெண்டாவது விஷயம் சோப் நம்ம வெளியில எங்க போயிட்டு வந்தாலும் நம்ம கையை வந்து சோப்பால் நல்லா கழுவணும் சப்போஸ் நம்ம சோப் இல்லாத சூழ்நிலையில நம்ம வந்து சானிடைசர் யூஸ் பண்ணி நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கணும் கைகளை நம்ம கைகள் சுத்தமாக ஏன் கழுவணும் அப்படின்னா நம்ம கைகளில் தான் இந்த கொரோனா கிருமி இருக்கும் அதை நம்ம கண்கள் மூக்கிலயோ வாயிலையோ வைக்கிறப்ப அந்த கிருமி அங்க போய் உக்காந்துக்கும் அதனாலதான் கைகளை நல்லா சுத்தமா சோப் போட்டு கழுவ சொல்றாங்க வெளியில போயிட்டு வந்தோடனே கைய நல்லா சானிடைஸ் பண்ணிக்கணும் குழந்தைங்க அவங்கிட்ட இருந்து நம்ம கொஞ்சம் விலக்கியே வச்சிருக்கணும் சானிடைசரை தவிர்க்க முடியாத சூழ்நிலை நம்ம வெளியில போனா சோசியல் டிஸ்டன்சிங் அது சமூக இடைவெளியை கடைபிடிச்சே நம்ம இருக்கணும் வெளியில போனா எல்லார்கிட்டையும் கை கொடுத்து பேசவோ எதுவுமே கூடாது கொஞ்சம் ஒரு மீட்டர் இடைவெளியை விட்டு நம்ம பேசணும் நம்ம இந்த மாதிரி இந்த விஷயங்களை பண்ண தான் கொரோனா வந்து நம்ம இந்தியாவில இருந்து குறையும் தடுப்பூசி போடுறது மூலயமா மட்டும்தான் இந்த கொரோனாவில் அழிக்க முடியும் எவ்வளவு தடுப்பூசி போடுறோம் மூணாவது அலைய நம்மளால தடுக்க முடியும் இந்த தடுப்பூசி போடுறதுனால எந்த ஒரு பாதிப்புகளோ பக்க விளைவுகளோ கிடையாது ரொம்ப ஒரு நல்ல தடுப்பூசி இது நம்ம எல்லாருக்குமே உபயோகமானதுதான் நானும் தடுப்பூசி போட்டேன் அது ரொம்ப பாதுகாப்பான ஒரு எல்லாரும் அதே மாதிரி கண்டிப்பா தடுப்பூசி போடுங்க நம்ம மூணாவது அலையில இருந்து நம்மளை பாதுகாக்கிறது இந்த தடுப்பூசி மட்டும்தான் என் பேர் சேதி யோகேஷ் நான் பிகாம் ஆனர்ஸ் படிக்கிறேன் கொரோனா இரண்டாவது அலை வந்து ரொம்ப தீவிரமாக இருக்கிறனால எல்லோரும் மாஸ்க் போட்டுக்கோங்க சோசியல் டிஸ்டன்ஸு குறைஞ்சபட்சம் ஒரு மீட்டர் அளவு இடைவெளி விடுங்க அதே மாதிரி வேக்சின் மறக்காம போட்டுக்கோங்க வெளியே எங்கே போயிட்டு வந்தாலும் கை கழுவிடுங்க மறக்காமல் மாஸ்க்கு போடும்போது பார்த்தீங்கன்னா மாஸ்க் வந்து மூக்கையும் வாங்கி நல்லா கவர் பண்ணுற மாதிரி போடுங்க அதுக்கப்புறம் இந்த யூஸ் சொந்தரம் மாஸ்க்கெலாம் மெடிக்கலில் வைக்கிறாங்களே வந்து எவ்வளோ நாளைக்கு டைம் இருக்கோ அவ்வளோ நேரம் வந்து யூஸ் பண்ணிட்டு டிஸ்போஸ் பண்ணிடுங்க அப்புறம் பஸ்ஸில் வந்து ஒரு சீட்டு விட்டு ஒரு சீட்டு இடைவெளி விட்டு உட்காருங்க அதுக்கப்புறம் மறக்காமல் வேக்சின் போட்டுக்கோங்க நான் போட்டிருக்கேன் எனக்கு எந்த பாதிப்பும் கிடையாது நீங்களும் பயப்படாமல் போட்டுக்கோங்க மற்றும் சமு வானொலி கூட்டமைப்புட் வழங்களை கொரோனா விழிப்புணர்வு தொடர் நிகழ்ச்சி அடுத்த பகுதியில வேக்சினேஷன் கொரோனா தடுப்பூசி மற்றும் அதனுடைய முக்கியத்துவம் பற்றி பேச போறோம் நன்றி வணக்கம்